ओम प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையா கீதாஹே நம யம் விதோர்ஜுனா திர்டும் தேஷு பரத்தப்பேட்டி பா ஆத்ம சைத்தன்யந்தான் விஸ்வரூபமாக மாயாசக்தியினால் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது இல்லை அடங்கி இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் அடுத்த வரியில் சொல்கிறார் ஏவம் வித அகம் ஞாத்தும் திரட்டும் தத்துவேனை பிரவேஷ்டுச்ச இதுக்கு அர்த்தம் பார்க்குறோம் ஞாத்தும்னா அறிவதற்கும் திரஷ்டும் திரஷ்டும்னா காண்பதற்கும் பிரவேஷ்டும் பிரவேஷ்டும்னா பிரவேசிப்பதற்கும் நுழைவதற்கும் இந்த அனன்ய பக்தியினால் முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அறிவதுன்னு இறைவனை அறிய வேண்டும் என்றாலும் இத்தகைய இறைவனை அறிவதே காண்பது அறிவதன் மூலம் காண்பதற்கு அது காண்பதுன்னா ஒரு வடிவமற்றவர் அவர் ஆக ஒரு முக்கியமான பதம் இருக்கு தத்துவேன உள்ளவாறு அறிவதற்கும் உள்ளவாறு காண்பதற்கும் உள்ளவாறு நுழைவதற்கும் இந்த மூன்று சொற்களை புரிஞ்சுக்கணும் அறிதல் காணுதல் நுழைதல் ஆக தூய உணர்வு தத்துவத்தை அறியறது அந்த அறியிறதே காண்பது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சிறுமை இந்த தன்னுணர்வை நீக்கிறது தான் பிரவேசம் பிரவேசம்னா நுழையிறதுங்கிறது அர்த்தம் இல்லை அது அப்படி ஒரு சொல்ல சொல்கிறோம் அதில் நுழையிற மாதிரி ஒரு பாவனையை தவிர இந்த தவறான எண்ணங்களை விருப்பு வெறுப்புகளை அறியாமையை தன்னுணர்வை களைவது தான் நுழைதல் என்று சொல்லப்படுகிறது இறைவனிடத்திலே அவன் நுழைகிறான் இறைவனை அவன் காண்கிறான் இறைவனை அறிகிறான் ஆக அது பக்திபரமாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல தத்துவேனன்னு சொன்னதுனால பின்னாலையும் சொல்ல போகிறார் பகவான் பக்தியா மாமிஜீச்சாஸ்வத்தோ ஜாத் தரம் அப்படின்னு பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் பக்தியினால் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுகிறான் ஒருவன் சொல்றார் அங்கு ஆதிசங்கரர் சொல்லுகிறார் ஞானலக்ஷணையா பக்தியா ஆக ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் என்கின்ற தத்துவ ஆராய்ச்சியே அங்கு ஆதிசங்கரர் பக்தி அப்படிங்கிற அர்த்தம் பண்ணி சொல்லி இருக்கிறார் ஆக அந்த கருத்தில் நாம் இங்கே பார்க்கிறோம் ஆக இந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பகவான் விஸ்வரூப தரிசனத்துக்கான சாதனம் உபாயத்தை ரொம்ப ஆழமாகவே உபதேசம் செய்திருக்கிறார் ஹே அர்ஜுனா ஹே பரந்தபா இத்தகைய தத்துவ திருஷ்டியில் அறிவதற்கும் காண்பதற்கும் நுழைவதற்கும் அனநிய பக்தியினால் மட்டுமே இயலும் தூங்கிறது முதல்லையே இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பக்தியா தூ அந்த இடத்துல இருக்கிற தூங்கிறத முதல்ல போட்டுக்கணும் தூ ஆனால் இத்தகைய நான் அனன்ய பக்தியினால் அடையப்படுபவனாக இருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் இதனால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னார் வேதங்களாலோ தவத்தினாலோ தானத்தினாலோ யாகங்களாலோ இத்தகைய என்னை தெரிந்து கொள்ள முடியாது நீ எப்படி என்னை கண்டாயோ அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார் அப்ப எப்படிதான் பார்க்க முடியுங்கிற கேள்விக்கு இந்த ஸ்லோகத்துல பதில உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நான் பூர்த்தி பண்றேன் பக்தியாத்வனா சகமேவம் விதோர்ஜுனும் திரஷ்டும் துவேன பிரவேஷ்டும் பரந்தப